வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கடன்பட்டவர் அனாதை வறியவர் முடவர் வயோதிகர் ஆகியவர்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்பவனே அரசர் போல் இன்பம் மிகுந்து வாழ்வான் ஆம் கடன்பட்டவர் அனாதை வறியவர் முடவர் வயோதிகர் ஆகியவர்களுக்கு உணவு கொடுத்து உதவி அரசர் போல் இன்பம் வாழ்வான் என்கிறார் குருநானக் நன்றி வணக்கம்